பாடம் இருநூற்றி நாற்பது வாங்குவது கொடுக்கல் வாங்கலில் நடப்பதிலும் அளவையிலும் நிறுத்தலிலும் கூடுதலாக வழங்குவது இதில் குறைவு செய்யாதிருப்பது வசதி உள்ளவர் வசதி இல்லாதவருக்கு அவகாசம் அளிப்பது அவரது கடனை மன்னிப்பது அல்லாஹ் நல்லவற்றிலிருந்து எதை நீங்கள் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று பதினைந்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நபி ஷுவாய் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தார்களே அளவையிலும் நிறுவையிலும் நீதத்துடன் நிறைவு செய்யுங்கள் மக்களுக்கு அவர்களின் பொருட்களை நீங்கள் குறைக்காதீர்கள் பதினோராவது அத்தியாயம் ஐந்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அளவிலும் குறைவு செய்தவர்களுக்கு கேடு உண்டாவதாக அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்குவார்கள் அவர்களுக்கு தாங்கள் அளந்து கொடுத்தாலும் நிறுத்து கொடுத்தாலும் குறைவு செய்து நட்டம் ஏற்படுத்துவார்கள் நிச்சயமாக மகத்தான மறுமை நாளில் எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் நினைவு கொள்ளவில்லையா அந்நாளில் அகில உலக இறைவன் முன் மனிதர்கள் நிற்பார்கள் எண்பத்தி அத்தியாயம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள்